வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து என்று டாக்டர் எம் உதயமூர்த்தி அவர்கள் எழுதியுள்ள ஜப்பான் நிகழ்கால அணுகுமுறை என்ற கட்டுரையில் சில பகுதிகள் அமெரிக்காவில் ஜென்ரல் மோட்டார்ஸ் என்ற பிரபல கார் கம்பெனியின் ஒரு காரை பற்றி ஆபத்தான கார் என்று ரால்ப் நேடர் என்ற ஒரு தனி மனிதர் ஒரு புத்தகம் எழுதினார் இதனால் ஜென்ரல் மோட்டார்ஸில் அந்த காரின் வியாபாரம் படுத்தது அந்த நிறுவனத்தின் புகழ் பாதிக்கப்பட்டது இதை உணர்ந்த நிறுவனம் ஒரு கேவலமான மனிதன் நம்பத்தகாதவன் பொய்யாக எழுதுகிறான் என்ற ஒரு அபிப்பிராயத்தை பொதுமக்களையே உருவாக்க கீழ்த்தரமான கையாண்டது அந்த தந்திரங்களையும் அம்பலப்படுத்தினார் பத்திரிகைகள் ரால்ப் நேர்மையைப் பற்றி விரிவாக எழுதினர் இதன் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியின் தலைவர் இப்படி தங்கள் நிறுவனம் நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டார் இதற்கு மாறாக லட்சக்கணக்கில் சம்பளம் பெறும் ஜப்பானிய கம்பெனிகளின் தலைவர்கள் மானம் பெரிது என்று எண்ணி தலைவன் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி ராஜினாமா செய்கிறார்கள் ஒரே சம்பவம் ஊழல் எப்படி வெவ்வேறு நாடுகளில் கையாளப்படுகிறது பாருங்கள் ஜப்பானில் மானம் கருதி ராஜினாமா செய்கிறார்கள் அமெரிக்காவில் மன்னிப்பு கேட்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் ஜப்பானிய தனிமனித வளர்ச்சிக்கு அவர்களது உழைப்பு நாணயம் நேர்மை எல்லாம் முக்கியமான காரணங்கள் சமுதாய வாழ்வில் இதையெல்லாம் எடுத்துக்காட்டுகிற அளவுக்கு ஜப்பானிய தலைவர்கள் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவதுதான் முக்கிய காரணம் உங்கள் நிறுவனத்தை உயர்த்த நீங்கள் முதலில் உதாரணமாக வாழ்த்து காட்டுங்கள் தலைமை ஒரு அரிய வாய்ப்பு நிறுவனத்திலுள்ள எல்லோரையும் உருவாக்குவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒரு நாட்டையும் அதன் எதிர்காலத்தையும் உயர்த்துவதற்கு மக்களை செயல்பட செய்யும் சரியான வழியும் இதுதான் இந்தியாவின் தண்ணீர் பஞ்சத்தை பற்றி உலக வங்கி எச்சரிக்கிறது அதுபற்றி நதிகளை உடனே தேசியமயமாக்கினால்தான் நாடு பிழைக்கும் என்று தெளிவாக அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது நம் நாட்டு தலைமையில் இதை பற்றி ஏதேனும் திட்டம் உண்டா எதிர்கால மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் நம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்கு கவலை உண்டா எப்படி நம் போக்கு எதை என்பதை கொஞ்சம் ஜப்பானுடன் வேறு ஒழிகளிலும் ஒப்பிட்டு பாருங்கள் ஜப்பானில் இன்று கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எரிபொருள் அதிமின் ஓட்டம் உயிரியல் தொழில்துறை என்ற துறைகளிலே எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இது பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன் அப்போது இந்தியாவில் நாம் என்ன செய்தோம் அப்போது இருந்த பிரதமரை ஒரு பெரிய தொழில் கோட்டத்தை துவங்க தமிழ்நாட்டிற்கு அழைக்கவில்லை ஒரு சிலையை திறந்து வைக்க அழைத்தோம் ஒவ்வொரு முறையும் சிலை வைக்கவோ பஸ் நிலையத்துக்கும் ரயில் நிலையத்திற்கும் விமான நிலையத்துக்கும் பெயர் வைக்கவோதான் நமது பிரதமர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஜப்பானியர்கள் முன்னோக்கி பார்க்கிறார்கள் நாம் ஆயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கிறோம் அதிலும் நம் பண்பாட்டை உலகுக்கு அறிவிக்கும் பார்வை இல்லை அங்கிருந்து நிகழ்காலத்திற்கு வருவது எப்போதும் எதிர்காலத்திற்கு போவது எப்போதும் நாம் பழங்காலத்தை மென்று பழம்பெருமையில் அறையும் குறையுமாக தவறாக வாழ்ந்து நம்மையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இத்தகைய மனப்போக்கு கொண்ட தமிழ்நாடு எங்கே செல்லும் என்று அறிய நாம் சோதிடரை நாடி போக வேண்டியதில்லை நாம் நிகழ்காலத்தில் வாழ உழைக்க என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் எதிர்காலத்தை எண்ணின் திட்டமிட செயல்பட எப்போது தீவிரமாக இறங்கப் போகிறோம் வருங்காலத்தை நிகழ்காலமாக செயல்படுத்த என்று உழைக்கப் போகிறோம் நன்றி வணக்கம்